மரம் சர் மதிலெடுத்து மருமைக்கே வெறும பூண்டு புறம் சுவர் ஓட்டமாடம் பொருளும் போது அறியமாட்டீர் அறம் சுவராகி நின்ன அரங்கனார் காட்செய்யாதே புறம் சுவர் கோலம் செய்து புல்கவ்வக் கிடக்குன்னீரே திருமாலையின் ரொம்ப அற்புதமான பிரபந்தம் இத தொண்டரடி புடி ஆழ்வார் ஆழ்வார்களிலே எட்டாவதாக அவதரித்தவர் திருமண்டங்குடிங்கிற திவ்யக் கஷேத்திரத்தில் பிறந்தவர் மார்கழி மாசம் கேட்டை நட்சத்திரத்தில் உதித்தவன் அவ்வாழ்வார் அரங்கநாதனை குறித்து நாற்பத்தஞ்சு பாசரங்கள் பாடியுள்ளார் அவரேதான் திருவரங்க செம்பெருமானுக்காக திருப்பள்ளி எழுச்சிங்கிற பத்து பாசரங்களை பாடினார் பெருமானை தீர் எழுப்பினார் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்துருளாயே என்று பாடினார் திருமாலை அடுத்த பிரபந்தம் நாப்பத்தஞ்சு அற்புதமான பாசரங்கள் திருமலைங்கிற பிரபந்தத்தை தெரிஞ்சுக்கலே திருமாலையே அறியாதார் திருமலை அறியாதார் திருமாலையே அறியாதார் அவசியம் அந்த நாற்பத்தி அஞ்சு பாட்டை தெரிந்து கொள்ள வேண்டும் அதுல இது ஓர் பாடல் மரம் சுவர் மதிலெடுத்து மறுமைக்கே வெறுமை பூண்டு புறம் சுவர் ஓட்டை மாடம் பொருளும் மாட்டீர் நம்ம உடம்பு சொல்றார் இது புறம் சுவர் ஓட்டை மாடம் வெளியில் இருக்க சுவர் இது ஓட்ட மாடம் மாடம் வீடு ஓட்ட மாடம் ஓட்டை இருக்கிற வீடு இந்த உடம்புல ஓட்டை இருக்கா இருக்கே ரெண்டு கண்கள் இருக்கு ரெண்டு காதுகள் இருக்கு மூக்குல ரெண்டு ஓட்டை இருக்கு வாய் ஒரு ஓட்டை இருக்கு மல ஜலங்களை கழிக்கிற தொப்புள்ள ஓட்டை இருக்கு பிரம்மரந்தம் நம்ம தலை ஒரு சிறு துவாரம் இருக்கிறது ஆக மொத்தம் பல ஓட்டைகள் ஒன்பது துவாரம்னு சொல்லுவார்கள் நவத்வாரப்பட்டினம் நவத்வார புறம் இல்ல ஏகாதசத்வாரபுரம்னு சொல்லுவது இதுதான் புறம் சுவர் ஓட்டைமாடம் புரளும்போது அறியமாட்டீர் அழ்வார் சாதித்தார் இந்த உடம்பு எப்ப உருண்டு விழப்போறதுங்கிறது தெரியவே தெரியாது பாதுகாத்தா பாடுபடுறேன் பார்வையே உடம்பு பத்தி தான் நினைப்பே உடம்பு பத்தி தான் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் எப்படி சாப்பிடுவோம் எப்படி ஜாகிரதையா பார்த்துப்போம் மரம் சுவர் முதலெடுத்து அறத்தை காக்காமல் மரத்தின் வழி செல்லுகிறான் மரம் சுவர் மதிலெடுத்து மறுமைக்கே வெறுமை பூண்டு மறுமை இவ்வுலகத்தை விட்டு அடுத்த லோகம் அடுத்த பிறவி வைகுந்தமோ சர்க்கமோ நரகமோ எதைப் கவலைப்படலை இந்த ஓட்ட உடம்பு எப்ப கீழ உஞ்ச தெரியவே தெரியாது மற்றொரு ஆழ்வார் சாதித்தார் இது என்பு தூண் நாட்டி எலம்பென்னும் தூணை நாட்டி மாம்சம் சதைகள் என்னும் பூச்சு பூசி ரோமம் மயிர் என்னும் ரோமம் மேல இருக்கிற கூரை வெந்து குடிசை கட்ட போறோம்னா தூண நாட்டணும் செவத்த பூசணும் மேல கூரை போடணும் அதே போல எலும்புங்கிற தூண நாட்டியாச்சு சதைங்கற செவுத்த பூசியாச்சு மேல கூரை ரோமம் நம்ம உடம்புல மயிர் முளைச்சிருக்கோம் இல்லையோ அதுதான் மேல போட்டு இருக்கிற கூரைய போல அப்ப மரம் என்னும் இந்த உடம்பே இப்படிப்பட்ட விய வேயப்பட்ட ஒரு சிறு குடிசைய போலதான் மரம் சுவரும் அதில் எடுத்து மறுமைக்கே வெறுமை பூண்டு புறம் சுவர் பொருளும்போ தெரியமாட்டீர் இது எப்ப உருண்டு கிழவிடும் தெரியாது இந்த ஒண்ணை மட்டும் எல்லாருமே ஒத்துனு சாமி எப்ப போறோம் தெரியுமா தெரியாது பிறந்த நாள் தெரியும் பிறந்த நாளைக்கு முன்னாடி கர்ப்ப காலத்தில் தாயாருக்கு என்னைக்கு பெற போறோம் தெரியுமா தெரியாது சுமாரா தேதி குறிப்பாளை தவிர திடீர்னு பத்து நாள் முன்னாடி பிறந்துடுவோம் நாலு நாள் கழிச்சு பிறக்கும் இந்த நேரம் வேற நேரத்துல பிறந்துருவோம் அதுவும் நமக்கு தெரியாது அப்ப பர்த் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கவே இல்லை சரி டெத்தான கண்ட்ரோல்ல இருக்குமானா அதுவும் இல்லை எல்லாருக்கும் ஒன்னையு மட்டும் தெரியும் ஒரு நாள் போயிடுவோம் மட்டும் தெரியும் ஆனா அது எந்த நாள்ல தெரியாதே தெரிஞ்சு விட்டா என்ன ஆகும் ஒருவேள் ஒரு ஹைப்பத்திகல் சிச்சுவேஷன் இப்படி வச்சு பாப்போம் பெருமாள் நம்ம எல்லாரையும் பிறப்பிக்க சேவை சிஷ்டி பண்ண சேவை நம்ம கழுத்துல சின்னதா ஒரு செயின் மாட்டி அதுல ஒரு லாக்கெட் வச்சு இவர் இன்னிக்கு போயிட இதுதான் இவருடைய தேதி பிறந்த தேதி இது போற தேதி இது அப்படின்னு போட்டு ஒரு இன்ஃபர்மேஷனே குடுத்து அனுச்சுட்டா அங்கங்க இப்போ நிறைய இடத்துல ரொம்ப குறைஞ்சே வர்ற அனிமல்ஸ் இருக்கு பாருங்க குறஞ்சடே வர்ற பறவை இனம் விலங்கினம் அதுகள் எல்லாத்துக்கும் ஒரு லாக்கெட் கட்டிட்டு தான் இருக்கு அந்த லாக்கெட் போடுற மாதிரி நமக்கு ஒண்ணு போட்டு விட்டு இவன் புறக்கற அன்னைக்கு இன்னைக்கு போற அன்னைக்கு இன்னைக்கு சொல்லி மட்டும் அனுப்பிச்சு விட்டார் நமக்கு வயசு வந்த உடனே லாக்கெட்டை திறந்து பாத்து நடுவோம் தெரிஞ்சுடுவோம் இன்னை வரைக்கும் தான் நான் இருக்க போறேன் அன்னியில இருந்து யாரும் வைத்திய இடத்துல போகமாட்டான் என்ன நம்ம ஒரு சரியும் உடம்புக்கு வரச்சு போய் இந்த வியாதி எங்கேயானு பிராணம் போறதுல கொண்டு போய் மரணத்துல கொண்டு போய் விடுமோ இல்ல அப்புறம் ஆனா அது தெரியலயோ இல்லையோ அதனாலதான் பயந்துட்டே வாழ்ந்து எல்லாருக்கும் ஒரு நாள் இந்த உடம்பு சரிய போறதுன்னு தெரியும் இது அஸ்திரம் இது அல்ல என்ற அனைவரும் அறிவர்கள் ஒன் இந்த க விட்டுறதுக்கு என்னென்ன ஆர்வத்தோட வாழறும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு தொண்டடிப்படிகள் மேல சொல்றார் புறம் சிவர் ஓட்டமாடம் குரளும் போது அறியமாட்டி அறம் சிவராகி நின்ன அரங்கனார் காட்சியாதே தர்மமே உருக்கொண்டா போலே அரங்கன் நிற்கிறான் அவனுக்கு தொண்டு புரியாமல் புறம் கோலம் செய்து புல் சவ்வத் கிடக்கு நீரே இந்த வெளியில் இருக்கிற ஒண்ணும் இல்லாத எலும்பு தோலு சதை மாம்சம் ரத்தம் மஜ்ஜ இதோட கூடி இருக்கிற உடம்புக்கு எத்தனை அலங்காரம் பண்ணிட்டு இருக்க பொருள் இந்த உடம்பு அத்திரம் இது அல்பம் இது ரொம்ப டெம்பரரி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீர்களே அப்படின்னு தொண்டடி புலிகள் சாதித்தார் இது புறம் ஓட்டமாடம் இது என்னைக்கா போடும் ஆனா இத நம்ம பாத்துக்கிறதுக்கு எவ்வளவு தெரியும் எழுதி வைத்தா உள்ளது வெளியதானால் காக்கை ஓட்ட காலம் போராது உள்ளுக்குள்ள இருக்கிற சதை மட்டும் வெளியில வந்ததுன்னு வச்சுக்கோங்க காக்கா இ எருந்து எலி நாய் ஓ நாய் இது ஓட்டின்றே இருக்கணும் சில சமயம் ஆக்சிடென்ட் ஆயிடுறது ரோட்ல அப்படியே சதையும் சதயமா கிடைக்கிற பக்கத்துல உட்காந்துருக்கிறவளுக்கு நாய் வரும் ஓ நாய் வரும் எல்லாம் சதையை பிச்சு சென்றதுக்கு வந்துடும் அப்ப வெளியில இந்த தோல் மூடிக்கிற வரைக்கும் ரொம்ப நன்னா இருக்கும் இந்த தோல் கிழிஞ்சு போய் உள்ள இருக்கிற சதம் மட்டும் வெளியில வரட்டும் நமக்கே பார்த்தா எதிர்பார்க்கும் அறுவைஷன்மக்கே கொஞ்சம் திபுத்த வெறுப்பா இருக்கு நம்ம உடம்பு தான் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறத பாத்துட்டு இப்படி இருக்கே ஆனா வெளியில இருக்கிற அந்த தோலை பாதுகாத்துக்கிறதுக்கு எக்கண கிரீம் வச்சிருக்கோம் தெரியுமோ ஆனா ஒன்னொன்னு சின்ன பாட்டிலும் நானூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் ஒரு ஒரு கலம்பியும் ஒரு கலிம்பி சொல்றது தோல் ரொம்ப பளபளப்பா இருக்கணும் இன்னொன்னு சொல்றது உங்களை பார்த்தாலே ராஜாவாட்டம் இருப்பீர்கள் ராணியாட்டம் இருப்பீங்க இதுவா சூரியன் ஒளி கட்டுப்படும் அந்த அளவுக்கு நீங்க ஒளிவோட இருக்கீர்கள் ஒளி ஆக போறது இல்லையா காசி செலவு நம்ம எத்தனை இதை வாங்கி வாங்கி பூசிக்கு போறோமோ ஒரு பக்கம் ஒரு பெரிய மூவமெண்ட் இருக்கும் ஒரு லிபரேஷன் மூமெண்ட் என்னன்னு சொல்றது எப்படி நாம இருக்கணுமோ அப்படி ஏத்துக்கணும் அந்த நாள்லாம் பார்த்தா அழகா ஒரு மதிப்பு அழகா இருந்தா வெள்ளத்தோலா இருந்தா ஒரு மதிப்பு கருப்பு தோலா சுமார் ஆனா உண்மை என்ன தெரியுமா கண்ணனுக்கு கருப்பான வழக்கம் பிடிக்கும் அவருக்கு வெள்ளையா இருந்தா ரொம்ப ஆகிறதே இல்லை பால் மட்டும் எழுப்பா இருக்கணும் மற்ற அதெல்லாம் கண்ணன் என்ன காட்சி பழகி கிடந்தேனை அப்ப கருப்பாத்தான் இருக்கும் நம்ம தோல் கருப்பாத்தான் இருக்கு இப்போ ஏமாத்த ஒருபம் இருக்கிறபடி ஏற்றுக்கணும் கருப்பா இருந்தா என்ன அழகு குறைஞ்சவாளானா என்ன மனசத்தான் பாக்கிறோம் பேசிட்டே இருக்கும் பத்திரிகைகள்ல எழுதிட்டே இருக்கும் ஆனா எழுதிட்டு இருக்கிற அதே சமயத்துல எதுக்கு லோஷன் போட்டுக்கணும் அலங்காரம்டிதா சொல் அப்படி இருக்க மாட்டேங்கும் ஆனா எழுது மட்டும் இருக்கிறபடி ஏத்துக்கோங்க இது எவ்வளவு கான்ட்ரடிக்ஷன் பாருங்க எழுத்துல பார்த்தா ஒன்னு அழகை பத்தி பேசக்கூடாது இத பத்தி பேசக்கூடாதுன்னு எழுதி நடுவோம் நிறைய லிபரேஷனை பத்தி நிறைய தூரம் ஹியூமன் ரைட்ஸ பத்தி எல்லாம் எழுதிருவோம் ஆற்று நீராடினா நல்லா இருக்கு போறோம் அகத்தின் அழகுதான் தேவை உடம்பு அழகு கூடாது புரியுறது ஆனா எத்தனை பேசினாலும் மறுபடியும் அலங்காரம் பண்ணிக்கிறோம் இப்ப எல்லாம் என்ன எடுத்து நகரத்து பக்கத்திலே கீழே வாசல்ல காய்கறி வண்டிக்காரர் வந்தாலோ வேற இஸ்திரி வண்டிக்காரர் வந்தாலோ ட்ரெஸ் பண்ணிட்டு கீழே இறங்கித்தான் காய்கறி வாங்குறா செருப்பு மாட்டின்டாதான் கீழே வர வேண்டியிருக்கு மேக்கப் போட்டுடாதான் கீழே வர வேண்டியிருக்கு ஷர்ட் எடுத்து போகணுன்னு பேண்ட் எடுத்துட்டு போனா கீழே வரா அப்படி இல்ல அந்த நாள்ல ஒண்ணும் பண்ண தெரியல இப்போ நம்ம பாட்டுக்கு உடுத்திட்டு இருக்கிற வேட்சியோட போறோம் வாங்குறோம் வர போறோம் இதன்னா கேடா இல்ல நம்ம யாருட்டியான தப்பா நடந்துகிட்டோமா இல்ல அப்ப எவ்வளவு தூரம் இந்த உடம்ப மட்டும் பாக்குறதுக்கு ஆரம்பிச்சுட்டோம் இத பத்தி தான் அடுத்த கேள்வியே இப்போ இந்த உடல் மின்னின் நிலையில மண்ணுயிராக்ககள் என்லையில மின்னலை காட்டிலும் அக்கிரம் மின்னல் கூட கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும் இந்த உடம்ப அந்த நேரம் கூட இருக்காது நாம பிடிச்சா அழுவ பொருள் மின்னல் ஐந்து வினாடி கூட இருக்காது நாங்கள்லாம் அம்பது வருஷம் இருக்கும் எழுபது வருஷம் எண்பது வருஷம் ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டோம் அழ்வார் பதில் சொன்னார் மின்னல் எத்தனை நேரம் இருக்கும் இந்த குழந்தை கேடு அஞ்சு வினாடின் இந்த ஐம்பது வயசு கார்டு கேளு அஞ்சு விடாணின்னு சொல்லுவார் எண்பது வயசு கார்கிட்ட கேளு அஞ்சு வினாடி இதே மூணு பேரட்டி உடம்பு எத்தனை நாளைக்கு இருக்கு அப்ப என்ன வித்தியாசம் இது கண்டிப்பா அஞ்சு வினாடி இருக்கு புரிய ஆனா இந்த உடம்பு என்ன ஏமாற்று பெயர் படி எவ்வளவு நாள் இருக்க போறேன்னே ஒத்துருக்கும் தெரியாது ஆனா நீண்ட நாள் இருக்க போறேன்னு நம்ப வைக்கிறது அதனாலதான் மின்னலை விட உடம்பு மோசம்னு சொன்னேன் மின்னல் உண்மையானு சொல்லிடுச்சு நான் அஞ்சு வினாடிதான் லோக்கத்துல இருப்பேன் உடனே மறைஞ்சு ஆனா உடம்பு அல்லவே நான் ரொம்ப நாள் இருப்பேன் இருப்பேன்னு சொல்றது ஆனா சட்டுன்னு போயிடுறது ஒருத்தர் இடத்துல இப்பதான் பேசிருக்கோம் பேசிட்டு அவர் அந்த வழியில போயிருப்பார் நாம இந்த வழியில போயிருப்போம் வீட்டுக்கு வந்த வந்தவுடனே டெலிபோன் வரும் அவர் அந்த வழியில போனாரே உங்ககிட்ட பேசிட்டு பத்தாவது நிமிஷம் பிராணம் அவர் ஆஸ்பத்திரிக்கு உடனே அடைச்சுன்னு போனா இல்ல ஏற்கனவே போயா எடுத்துன்னு சொல்லிட்டா காரியங்கள்லாம் நீ நடக்கிறது வாங்க நம்ம தகச்சு போய் உட்காந்துருவோம் இப்பதானே அஞ்சு நிமிஷம் வேண்டாம் இருக்கலாம் அவ்வளவுக்கு நிலையில அல்பமாய் ஒரு வினாடி கூட ஒரு மாதிரி இல்லாததான உடல் போறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருக்கரசையாவது வாழும் நாளுக்குள்ளே மாறாம இருக்கா உடம்பு மூணு இருக்கு வானிலை மாதிரி ஆயிடுறது அது சில நாட்ல எல்லாம் பாத்தோம்னா எப்ப பார்த்தாலும் வெதர் ரிப்போர்ட்டை பார்த்துட்டே தான் வெளியிலயே கிளம்புவா நம்ம நாட்டுல அந்த கஷ்டம் எல்லாம் இல்ல நம்ம பாட்டுக்கு போகலாம் வரலாம் எப்ப வேணா போவோம் சில குடுப்பிரதேசங்கள்லாம் போங்க கிரீன் வெயில் இருக்கும் அப்படியே மாறிடும் மழை கொட்ட ஆரம்பிச்சிடும் பனி கொட்ட ஆரம்பிச்சிடுவோம் வண்டியே ஓட்டி போக முடியாது ட்ரெயினே போகாது பஸ்ஸே போகாது வெதர் ரிப்போர்ட்ட பார்த்துட்டு தான் கிளம்புவா அத இந்த உடம்பு இப்படி வெதர் ரிப்போர்ட் ஆட்டம் வெதர் ஆட்டம் ரிப்போர்ட் வாழ்னா வெதரை போல மாறிண்டே இன்னைக்கு ரெண்டு நாள் ஆரோக்கியத்தோட இருக்கும் கிரீன் மூணா நாள் கலசுத்தராப்புல இருக்கும் ஆயாசமா இருக்கும் ரெண்டு நாள் நம்ம ஓடலாம் போல் இருக்கும் இப்பளவு மாறுதலுக்குட்பட்டதுதான் தேகம் இருக்கிறக்கேவும் மாறிண்டே இருக்கு சட்டார்னு மறைஞ்சே போய்டுறது இப்படி இருக்கிற தேகத்துல எவ்வளவு நம்பிக்கையோட இருக்கும் தெரியுமோ யாரோத்தர் பறத்து போறார் பிராணம் படுத்து மரணம் அடைஞ்சுட்டார் நாலு பேர் தூக்கி போயிட்டு இருக்கா இப்போ தூக்கி போறவழலாம் நினைக்கிறாளாம் இப்படியே எல்லாரும் போயிட்டு போறா நாங்க தூக்கிட்டு போய் தூக்கிட்டு போயே சம்பாதிக்க போறோம் எல்லாரும் வாழ்க்கைக்கு பட்ஜெட் போடுவாள் நாம இவ்வளவு சம்பாதிக்கிறோம் இவ்வளவு சேர்க்க போறோம் இவ்வளவு செலவழிக்க போறோம் அதே போல பூமியில யார் வேலை பார்த்துட்டு இருக்காளோ அவர்களுக்கும் வரவு செலவு உண்டு அவளுக்கு வரவு அவளுக்கு எப்ப வரவு நம்ம யாரானு போயிட்டோம்னா அவளுக்கு வரவு அப்பதான் அவளுக்கு பணம் கிடைக்க போறது அப்ப அவர்களும் இந்த வருஷம் எத்தனை பேர் போவா அதனால ஒத்தருக்கு எவ்வளவு கூலி நமக்கு மொத்தம் எவ்வளவு கிடைக்கும் நம்ம குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கும் எவ்வளவு சாப்பாட்டு செலவாக போறது எவ்வளவு நிச்சயம் இருக்கு எவ்வளவு சேவிங்ஸ் பண்ணலாம் அவரும் கணக்கு போடுறாரு இதுதான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இப்போத்தர் போயிட்டு இருக்கா எத்தனை பேர் போப்போரா அதை வச்சிருந்து நாம எப்படி வாழணும் அதுக்குன்னே கணக்கும் போடுறாளோ இல்லையோ நியாயமான கணக்கு தானே அப்ப ஒத்தருமே இப்படி போயிட்டே இருக்கு போறா யாரெல்லாம் நாலு பேர் தூக்கி போயிட்டு இருக்கா பாருங்க அவன் கணக்கு போடுறான் இப்படியே எல்லாரும் போயிட்டு இருப்பா நாங்க தூக்கிட்டு போயிட்டு தூக்கிட்டு போயிட்டு நாங்க இருந்துட்டே இருக்கோம் நாம போவோம் நம்ம நினைக்கிறது இல்லை இப்படி எல்லாரும் போயிட்டு இருக்க போறா அதை பார்த்துண்டே நாம இருந்து போறோம் இது எவ்வளவு ஆச்சரியம் இதை விட லோகத்தில ஒன்னு ஆச்சரியம் உண்டோ இப்ப கேள்வி அதை பத்தினதான் கேள்வி கிம் ஆச்சரியம் உலகத்தில் வியத்தக்கது எது எது வியப்பானது எக்ஷன் கேட்கிறார் தர்மபுத்திரம் பதில் சொல்றார் அகன்யஹி பூதானி கச்சந்தீக யமாலயே அகன்யஹி நாள்கோரும் நாள்கோரும் பூதானி ஜீவராசிகளெல்லாம் யமாலையே யம பட்டணத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கிறார்கள் உயிரத்து போய்கொண்டே இருக்கிறார்கள் மிச்சப்பட்டவர்களெல்லாம் தாவரமிச்சந்தி நாம மரத்தை போலே மலைய போலே கங்கைய போல யமுனைய போலே இருந்துட்டே இருப்போம் நாம மட்டும் போகவே மாட்டோம் அப்படின்னு நம்பி கொண்டிருக்கிறான் இல்லையோ கிம் ஆச்சரியம் அத்தப்பரம் இத விடவா ஒரு ஆச்சரியம் முதல்ல எது ஆச்சரியம் கேட்டுது போறவாள் போயிட்டு இருக்க போறா இருக்கிற நாங்க இருக்கவே இருக்க போறோம் சேஷாஹான் நிச்சப்பட்டவர்கள் அர்த்தம் நிச்சப்பட்டவர்கள்லாம் இருந்துட்டே இருக்க போறோம்னு நினைச்சா நூத்தர் அர்த்தம் சொன்னார் அதை விட ஆச்சரியன்னு தெரியுமா சேஷான்னா வசித்து கொண்டு போறவா தூக்கிண்டு போயிட்டு இருக்கிறவா போனா நாலு பேர் தூக்கிட்டு போறாளோ இல்லையோ அவ நினைக்கிறாளாம் இப்படியே போறவா போயிட்டே இருக்கு போறா நாம தூக்கிண்டு போயிட்டு இருந்துட்டே இருக்க போறோம் அப்ப பர்மனன்சியூ பண்ணிட்டான் து பெஷபிள் போயிட்டே இருக்கு இந்த ஆச்சரியம் உள்ளது வள்ளுவனார் தெரிவிக்கிறார் இன்றில்லை எனும் பெருமை உடைத்து இவ்வுலகு இந்த லோகத்துக்கு என்ன பெருமைன்னு கேட்டால் நெருநல் உலனுருவன் நேற்றுக்கு இருந்தான் ஒருவன் இன்றில்லை இன்னைக்கு இல்லை பெருமை படைச்சதுதான் இந்த லோகமா நேர்த்தி கொத்தர் இருந்தார் இன்னைக்கு அவர் இல்ல ஆனா அதுக்குள்ள பிடிக்கிற சண்டையும் இருக்கிற போட்டியும் படுற பொறாமையும் இவ்வளவென்று இல்லை இது மாதிரி தர்மத்திலே ஆசை வைத்தா தான் இந்த அழியும் உடலை காட்டிலும் அழியாத ஜீவாத்மாவை பத்தி நினைக்க வேண்டாமோ அது நினைக்கிறதுக்காக தான் கேள்வி ஏதோ ஆச்சரியன் போறவா இருக்கிறவா இருந்துட்டே இருப்போம் நினைக்கிறானே ஆச்சரியம் அதை விட ஆச்சரியம் போறவன் கூட இப்படியே நாம இருந்துட்டே இருப்போம் நினைக்கிறானே அது அதை காட்டிலும் ஆச்சரியம் இது ஓர் நாளும் நிலை நில்லாதது மாறிண்டேதான் இருக்கும் குழந்தையா இருக்கும் அடுத்தது பிள்ளையாரும் அடுத்தது குமாரனாரும் அப்புறம் இளைஞனாரும் அப்புறம் வயசானவன் ஆயிட்டும் அப்புறம் போயிட்டும் வரிசே மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்க போகிறது இதை புரிஞ்சுக்காமல் இப்படியே இருந்துட்டே இருக்க போறோம்னு நினைக்கிறேன் அதான் ஆச்சரியம் என்று நூத்தி கேள்வியில் தெரிவிக்கிறார் தான் உள்ளன பொறுத்திருந்து இந்த ஆடியோ ப்ராட்காஸ்டை உங்களுக்காக உங்கள் மொபைலில் பெற முதலில் நைன் இந்த போர் த்ரீ டூ உங்கள் நைன் ஜீரோ முதலில் ஒன் என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும் பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும் தினந்தோறும் இந்த ஆடியோ ப்ராட்காஸ்டை கேட்டு மகிழவும்